வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறாவது செய்திச்சேவை ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மதுரை மாவட்டியரும்தல் அதிகாரியுமான நடராஜன் மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது திருவள்ளுர் மாவட்டத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே ஒன்றில் மதுக்கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் வடசென்னை மக்களின் நீண்டகால பிரச்சினையாக குடிநீர் தேவையை இதுவரை தீர்க்க முடியாததால் மக்கள் தினந்தோறும் தண்ணீர் லாரிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவலநிலை தொடர்கின்றது முப்பதாம் தேதி மாலை பனி தமிழகத்தை நெருங்கும் இந்திய ிய வானிலை ஆய்வு எச்சரித்துள்ளது ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஷாம்பு விற்பனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என குழந்தைகள் பாதுகாப்பு வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளது எனக்கு யாரும் ஸ்பான்சர் செய்யவில்லை தமிழக அரசு சார்பாக யாரும் இன்னும் நேரில் சந்திக்கவில்லை என கோமதி மாரிமுத்து தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் இந்தியர்கள் அவசியமின்றி இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசு துறை நிறுவனத்தில் காலியாக உள்ள எம் எனப்படும் மல்டி டாஸ்கிங் இடங்களுக்கான அறிவிப்பை ஸ்டாப் செலெக்ஷன் ஆணையம் வெளியிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிராக நீதிமன்ற முன்னாள் பெண் ஊழியர் அளித்துள்ள புகார் குறித்த செய்திகளை ஊடகங்கள் வெளியிட தடை விதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது சைப் பகுதிகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சர்வதேச அளவில் வாங்கிய வெயில் பதினைந்து நகரங்கள் பட்டியலில் அனைத்தும் இந்திய நகரங்களில் இடம்பெற்றிருக்கின்றன அயல்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் உயிரிழக்கும் முன்பு மனித வெடுகுண்டுகள் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் அழிந்து போனாலும் போராட்டம் தொடரும் என்று அந்த வீடியோவில் தீவிரவாதிகள் கூறியுள்ளனர் இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்று பதவி விலக அந்நாட்டின் போலீஸ் ஐஜி குஜித் ஜெயசந்திரா மறுப்பு தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிலவும் பதற்றமான காரணமாக பாகிஸ்தான் அகதிகள் கிளிநொச்சி பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தான் சாலையில் கண்ணி புதைத்தபோது வெடித்து சிதறியதால் நாலு தலிபான்கள் உயிரிழந்துள்ளன பாகிஸ்தானியர்கள் அமெரிக்கா வருவதற்கான விசா வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்தகைய நடவடிக்கை பாகிஸ்தானியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அமெரிக்காவுக்கான முன்னாள் பாகிஸ்தான் தூதர் ஹுசேன் ஹக்கானி கருத்து தெரிவித்துள்ளார் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க சவுதி அரேபியா ஒப்புதல் அளித்துள்ளதாக டிரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் தோனி நிதானமிழந்து செயல்பட்டதாகவும் அவர் நிச்சயம் விதியை மீறிவிட்டதாகவும் ஐ சி நடுவர் சைமன் டாஃபர் கடுமையாக தெரிவித்துள்ளார் இந்திய விளையாட்டுத்துறைகளில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் ரவீந்திரா ஜடேஜா பும்ப்ரா முகமது ஷமி மற்றும் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை பூனம் யாதவ் ஆகியோரது பெயர்களை மத்திய அரசுக்கு பி பரிந்துரை து பாகிஸ்தானுடனான கிரிக்கெட் தொடரை கால வரையறையின்றி ஒத்திவைப்பதாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஐந்து காசுகள் உயர்ந்துள்ளது புதிய இருபது ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியிடப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது திரைச்செய்திகள் மிஸ்டர் லோக்கல் படத்தில் சந்தானம் இல்லாத குறையை போக்க அதிகம் உழைத்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார் தமிழில் பாபநாசம் படத்தை நடிகர் கமலை வைத்து இயக்கிய ஜித்து ஜோசப் அடுத்து நடிகர் கார்த்திக் ஜோதிகா வைத்து புதிய படம் ஒன்றை எடுக்கின்றார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்